ஸ்ரீ குரு நம அபார்கருணாசிம் ஜானதம் சாந்தருணம் ஸ்ரீச்சிரேகரகுரும் பிரணமாநாஷிவராவிரடைய மாஹாத்மித்திரிவாத்தோம் மகாஷிவராதான் ஜக்சார மகாலிங்கமூத்புரா லோக்கத்தை பூரா ரட்சணம் பண்ணுறத்துக்காகவும் லோகத்தில் பிறந்த அத்தனை ஜந்துக்களுக்கும் சரியான ஒரு பிறவி பயனை கொடுப்பதற்காகவும் பரமேஸ்வரன் லிங்க ரூபமாக ஆவிர் பவித்த தினம் மகா சிவராத்திரி அந்த லிங்க லிங்கத்தில் பரமேஸ்வரன் மட்டும் இல்லாமல் நாராயணன் பிரம்மா தேவதைகள் அத்தனை பேரும் वासम பண்ணுறான்னு ஸ்கந்த புராணம் நமக்கு காட்டுறது விஷ்ணுரியோனிர் மகாமாயா மத்தியம் விஷ்ணுபதாத்மகம் அந்த லிங்கத்தினுடைய மத்திய பாகம் கீழிற்கே அதில் விஷ்ணு வாசம் பண்ணுற பிரம்ம பீடஞ்சு உள்ள பீட்டத்தில் பிரம்மா வாசம் பண்ணுற தேவதா பீட மூலேன சர்வூத்தானி பாததா அத்தனை தேவதைகளும் வாசம் பண்ணுறா மேலே லிங்காகாரமாக பரமேஸ்வரனும் அத்தனை பூதங்களும் அதில் வாசம் பண்ணுறதுன்னு ஸ்கந்த புராணம் நமக்கு சொல்கிறது மேலும் சிவராத்திரி ஒருத்த ஒரு கால பூஜைக்கு என்ன பலம் அப்படின்னா ஏகாதீக்கோட்டி எத்லம் வாரணீவாணீவா ஜன்மாஷ்டமீலம் சித்தியேத்து சத்தம் சிவராத்திரிக்குடவீப அந்த ட்ராசீவிரேகாதீப அந்த ராதீவிர அனுஷ்டானம் பண்ணின ஃபலம் ஒரு சிவராத்திரினால நமக்கு கிடைக்கிறது வாராணசி வாச சகசிர வரிஷை ஆயிரம் வருஷ காலம் வாரணசி வாசம் பண்ணினால் நமக்கு என்ன பலமோ அந்த பலம் ஒரு சிவராத்திரி பூஜையினால கிடைக்கிறது ஜென்மாஷ்டமி லட்சபவன் சித்தே ஜென்மாஷ்டமி பூஜை லட்சம் தடவை பண்ணினா என்ன பலனோ அந்த பலன் ஒரு முறை சிவராத்திரி வர்த்தத்தினால வருது ஏகேன சத்தியம் சிவராத்திரி வர்க்கம் ஒரு முறை பண்ணுறதுனால இவ்வளவு பலம் வருது அது சத்தியம் அப்படின்னு காந்த புராணம் நமக்கு எடுத்து காட்டுறது அந்த சிவராத்திரி மகாத்மியத்தில் கதை மேற்கொண்டு என்ன நடந்ததுன்னா அந்த வேடம் நதியில் ஸ்நானம் பண்ணின உடனேயே அவனுக்கு ரொம்ப நிர்மலமாக இருந்தது மனசு ரொம்ப வித்தியாசமான ஒரு சுகத்தை அனுபவித்தான் அந்த வேடம் பசி தெரியல தாகம் தெரியல மனசு ரொம்ப சாந்தமாக இருக்கு ரொம்ப சாந்தமாக ஆயிட்டான் அந்த நிம்மதியோட இந்த நிம்மதி திருப்பி நமக்கு தொடர்ந்து கிடைக்கணுமேங்கிற எண்ணம் அவனுக்கு மனசில் இருந்துகிட்டே இருந்தது அந்த எண்ணத்தோட கையில் வில்லையும் அம்பியும் எடுத்துட்டு நேராக வீட்டுக்கு வந்து சேர்ந்தான் வீட்டுக்கு வந்தால் குழந்தைகள் மனைவி எல்லோரும் சிரிச்சு முகமாக வாசலில் நிற்கிறத பார்த்த உடனே அவனுக்கு ஆச்சரியம் வேற மாதிரின்னா நாம் நினச்சின்னு இருந்தோம் அங்கே இங்கே வந்தால் வேறு மாதிரி இருக்கேன்னு மனசில் நினைச்சுன்னு வந்தான் நீங்கள்லாம் ராத்திரி ஏதாவது ஆகாரம் பண்ணிடலான்னு கேட்டான் வரலாம் சொன்னால் எங்களுக்கு இன்னும் நேற்று நேற்றுக்கு காலம்புற இப்போதான் வரே ஆனால் எங்களுக்கு ஒன்றும் ஷாப் பண்ணும்னோ ஒன்றும் தோணலை எங்களுக்கு சாப்பிட்ட மாதிரி நிறைஞ்சிருக்கு மனசு நிறைஞ்சிருக்கு வயிறும் நிறைஞ்சிருக்கு குழந்தைகள்லாம் கூட ஜலம் கூட குடிக்கலை அப்படின்னு மனைவி சொன்னான் சந்தோஷமாக இருக்கல என்ன விஷயம்னா இங்கே உள்ள வந்து பாருங்கன்னா உள்ளே போய் அந்த வேடன்னு பார்த்தா காட்டில் அவன் எத்தனை மானோடு பேசினானோ எத்தனை மான்கள் இவனோடு பேசிட்டோ அத்தனை மான்களும் சகுடும்பமாக வந்து அவன் வீட்டு வாசலில் வந்து நிற்கிறது அந்த முதல்ல பேசிட்டு போன மான் பிரசவிச்சுட்டு அஞ்சாறு குட்டியோடு வந்திருக்கு அந்த வயசான மானும் வந்திருக்கு அப்புறம் மனைவி கிட்டே சொல்லிட்டு வரையின்னு போன மானும் மனைவியோட மனைவி குழந்தைகளோடு வந்திருக்கு கூட்டமாக ஒரே மான் வந்து எல்லாமே என்ன முதல்ல என்ன முதல்ல எடுத்துக்கோ என்ன முதல்ல எடுத்துக்கோன்னு முன்னாடி முன்னாடி வந்து நிற்கிறது மான்கள் அந்த மான் கூட்டத்தை பார்த்த உடனே அவனுக்கு அதை அடிக்கணுமுனோ அதுக்கிட்ட மேற்கொண்டு பேசணுமுன்னோ தோணலை கையில் இருந்த வில்லையும் அம்பையும் உடச்சி போட்டுட்டு டடார்னு கீழே விழுந்து நமஸ்காரம் பண்ணினான் அந்த மான் கூட்டத்துக்கு நமஸ்காரம் பண்ணி எழுந்துட்டு அப்படியே ஒரு பிரதட்சிணம் பண்ணிட்டு வந்தான் மான்கள்லாம் வித்தியாசமாக பார்க்கறது அவன் குடும்பமும் என்ன இங்கே நடக்கிறதுன்னு தெரியலையனு வித்தியாசமா பார்த்தேன் மிருகம் பிரதட்சிணீகிருத்திய நமஸ்கிருத்திய க்ஷமாபயது பிரதட்சிணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணி க்ஷமாபணம் கேட்டுண்டான் மன்னிப்பு கேட்டுண்டான் உங்களை அடிக்கணும்னு நினைச்சது ரொம்ப தப்புன்னு நான் புரிஞ்சுட்டேன் இது இன்னிலிருந்து எந்த மிருகத்தையும் நான் அடிக்கப்படாதுன்னு தீர்மானம் பண்ணிணுட்டேன் அடிக்கப்படாது எந்த மிருகத்தையும் அடிக்கக்கூடாது நாம் நம் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காகவும் நம்மை காப்பாற்றிக்கிறதுக்காகவும் இன்னொரு ஜன்த்துவை ஹிம்சை பண்ணக்கூடாது அப்படிங்கிற தத்துவத்தை நீ அத்தனை பேருமா எனக்கு சொன்னேன் இன்னும் ரெண்டாவது மனைவி முக்கியம் குழந்தைகள் முக்கியம் அவால தர்மமான வழியில் காப்பாற்றணும் ஏதாவது அக்கிரமம் பண்ணியாவது குடும்பத்தை காப்பாற்றணுங்கிற எண்ணம் இருக்கக்கூடாதுங்கிற தத்துவத்தையும் எனக்கு நீங்கள் உபதேசம் வந்துட்டேன் நான் அண்ணா அதை புரிஞ்சுணுட்டேன் இனிமீது நான் எந்த தப்பும் செய்யாமல் நான் என்னுடைய குடும்பத்தை காப்பாற்றணும்னு நான் ஆசைப்பட்றேன் இப்பிலிருந்து தப்பு பண்ணினா என்ன மாதிரி நரக்கங்கள்லாம் வரும் இந்த ஜென்மா வீணாக போயிடும் திரும்ப இந்த ஜென்மா கிடைக்காது கிடச்ச இந்த ஜென்மாவை பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப நன்னாக எனக்கு எடுத்து சொன்னேன் என்னுடைய மனசு ரொம்ப சுத்தமாக இருக்கு ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவத்தை நான் இப்போ அனுபவிச்சுருக்கேன் அதுக்கு தான் காரணம் தெரியலேன்னு அந்த வேடம் அப்படி பேசின்னு இருக்கிற பொழுது மேலிருந்து தேவதூத்தால் தான் வந்துட்டான் வந்து நீ நே நேற்றைய தினம் சிவராத்திரி புண்ணிய காலம் இந்த சிவராத்திரி விரதத்தை நீ நல்ல முறையில் கடைபிடிச்சிருக்க அந்த காரணமாகத்தான் உனக்கு மனசு நிர்மலமாக ஆயிடுத்து மனசில் உள்ள கல்மஷங்கள் பாபங்கள்லாம் போயிடுத்து நீ சுத்தனாக ஆகிட்ட உன்னால இத்தனை மான்களும் நல்ல செகத்திய அடைஞ்சு கொடுத்தோம் நீ அவர்களை அடிக்கணுங்கிற அவசியமே இல்லை உன்னை தரிசனம் பண்ண மாத்திரத்திலேயே இத்தனை மான்களும் தன்னுடைய ஜென்மாவை கிருத்தார்த்ததையாக ஆக்கி நொடுத்தும் உனக்கு பரமேஸ்வரனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைச்சது நாங்கள் பரமேஸ்வரன் சேர்ந்து தான் வரோம் நீ ஒரு நட்சத்திரத்தோடு சேர்ந்து பிரகாசிக்க போறே அப்படின்னா உனக்கு அனுகிரகம் பண்ணி நீ மாத்திரமில்லை நீ சிவராத்திரி விரதம் பண்ணினத்துனால உங்ககிட்ட வந்து பேசின்றிருந்த மான்கள் நீ உட்கார்ந்துருந்த அந்த பில்வ நீ பறிச்சு போட்ட அந்த இலைகள் நீ ஸ்ராணம் பண்ணின அந்த நதி உன் நீ வந்து பேசின்றிருந்த உன்னுடைய மனைவி உன்னுடைய குழந்தைகள் அத்தனை பேருமே திவ்யமான ருத்ரலோகத்தை நீங்கள் அத்தனை பேரும் அடைய போகிறேன் நீ ஒரு நட்சத்திரத்தோடு சேர்ந்து பிரகாசிக்க போறேன்னு பரமேஸ்வரன் உனக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கார் அப்படின்னு தேவதூத்தாலாம் சொல்லி அத்தனை பேருக்கும் அனுகிரகம் பண்ணிட்டு போனார் அவனுக்கு பரம சந்தோஷம் விமானம் வந்தது விமானத்தில் ஏறிண்டா குழந்தைகள் அத்தனை பேரும் மான்களையும் அழிச்சுட்டு அவன் நேராக பரமேஸ்வரனை போய் நமஸ்காரம் பண்ணி பரமேஸ்வரன் நேராக காட்சி கொடுக்குறார் அந்த வேடனுக்கு பரமேஸ்வரனை நினைச்சே பார்க்கல அந்த சிவராத்திரி விரதத்தினுடைய மகிமையினால பரமேஸ்வரன் சொல்றார் பார்வதி கிட்ட என்ன ஒரு நாளைக்கு அந்த சிவராத்திரி விரதத்தை முறையாக அனுஷ்டானம் பண்ணும்படியாக இந்த நேர்ந்தது அவனுக்கு அது பண்ணினத்தினால வந்து பார்த்துட்டோம் என்னுடைய அனுகிரகத்தினால அவன் நட்சத்திரத்தோட பிரகாசிக்கலாம் பாருன்னு காட்டுறார் பரமேஸ்வரன் மிருகசீருஷ நட்சத்திரத்தோட இருக்கான் அந்த வேடன் குடும்பத்தோட அப்படி ஒரு ஸ்தானத்தை கொடுத்தார் பரமேஸ்வரன் பிரகாசிக்கிறான் பாருன்னு அதுக்கப்புறம் தான் மிருகசீருஷம் மிருகம்னா மிருகசீருஷம் முன்னிட்டு இருக்கிறீருஷ நட அப்படி ஒரு பெருமையை அடைஞ்சான் அவன் மரணமே இல்லாத ஒரு சிரஞ்சீவியாக அந்த வேடன் பிரகாசிக்கிறான் அவ்வளவு பெருமை உடையது இந்த சிவராத்திரி விரதம்னு பரமேஸ்வரன் பார்வதிக்கு சொன்ன சரித்திரம் இது பரமேஸ்வரன் வாக்காலேயே வந்த ஒரு மாகாத்மியம் இந்த சிவராத்திரி மாகாத்மியம் இதை சிரவணம் பண்ணினவா அத்தனை பேருக்கும் இப்போ வரப்போகிற விரத விரதத்தினால அத்தனை பலன்களும் கிடைக்கணும் மனசுல உள்ள கல்முஷங்கள்லாம் போகணும் மன நிம்மதி இதனால தான் கிடைக்கும் மன நிம்மதிக்கு இன்னும் அந்த அளவுக்கு கூட முன்னேற்றம் வரலை இன்னும் எல்லாத்துக்கும் மருந்து வந்துடு ட்ரீட்மெண்ட்டு வந்துருத்தும் ஹதயத்தை கூட மாற்றி வைக்கலாம் ஹார்ட்டு கூட மாற்றுற அளவுக்கு மருத்துவங்கள் வளர்ந்துட்டாலும் கூட இன்னும் மனசு எங்கே இருக்குன்னு இன்னும் கண்டுபிடிக்கிற அளவுக்கு வரலை வைத்திய முறைகள் இன்னும் ஆராய்ச்சியில்தான் இருக்கு மனசு ஏதோ புத்தியினுடைய ஒரு பகுதி தான் மனசுன்னு அந்த அளவில் தான் இருக்கு ஆராய்ச்சி ஆனால் உபனிஷத்து வேற மாதிரி சொல்றது மனசு அந்த மனசு சுத்தி அப்படிங்கிறது இந்த மாதிரி விரத பூஜைகளில் தான் வரும் பரமேஸ்வரனுடைய அனுகிரகம் நாம் அத்தனை பேருக்கும் பரிபூர்ணமாக சித்திக்கணும் மேற்கொண்டு சிவராத்திரி விரதத்துக்கு முன்னாடி இந்த ருத்ரம் சமக்கம் அதனுடைய பெருமைகளை நாம் அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்